நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலை மேலும் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது இளநீர் பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் இளநீர் கண்டென்ஸ் மில்க் ஏழு ஸ்பூன் பால் அரை லிட்டர் ஏலக்காய் தூள் கால் ஸ்பூன் இளநீர் வழுக்கை தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம வந்து இளநீரை கட் பண்ணி அந்த லிக்விட எடுத்து ஒரு பவுலில் எடுத்து கொட்டி வச்சிருவோம் அரை லிட்டர் பால வந்து நல்லா காய்ச்சி ஆறு வச்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மிக்சியில் அந்த இளநீரோடய வழுக்கை இருக்குல்லையே அதை போட்டு இளநீர் கொஞ்சம் ஊற்றி அதை வந்து ஒன்றும் பாதமாக அரைச்சிக்கணும் பேஸ்ட்டு அரைக்கக்கூடாது ஒன்றும் பாதமாக அரைச்சிட்டு இந்த ஆறின பாலில் இந்த இளநீர் வழுக்கை அரைச்சதை கொட்டிவிட்டு இளநீர் கொட்டிடணும் இளநீர் கொட்டிவிட்டு ஏலக்காய் தூள் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா அதுக்கூட கண்டென்ஸ் மில்க் ஏழு ஸ்பூன் எடுத்து கலந்து விட்டுட்டு சர்க்கரை எதுவும் தேவையில்ல இந்த கடன் ஸ்பெயில் கலந்துட்டாலே போகிறோம் அந்த ஸ்வீட்னஸே நல்ல டேஸ்டியாக இருக்கும் கலந்து விட்டோன்னா சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி இல்லை நீர் பாயசம் தயார் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்